வணக்கம் இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபது நற்றினை பொது அறிவு குவியலுக்காக மணக்கால் ஐயம்பேட்டையில் இருந்து டி நாராயண தாஸ் முதலில் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் 1. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது 2. சுதந்திர போராட்ட தியாகி பீம் சந்திர ஜனா மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்தவர் 3. தமிழக மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகள் இருபத்தி நான்கு இனி இன்றைய கேள்விகள் ஒன்று ஈராக்கில் இருந்து எந்த நாட்டின் ராணுவ படைகளை வெளியேற்றுவதற்கு அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இரண்டு உஜாலா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது மூன்று ஏ கே ரக துப்பாக்கிகளை வாங்க இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது நன்றி மீண்டும் சந்திப்போம்